तापत्रय சுச்சிந்தோத்தியேதே தாத்தய விநாளுமை கிருணுவன் சுபிராலோக்காயன் கர்மன்மயன்முக மதம காமா மேலும் பகவான் உபதேசம் பண்ணுகிறார் அதாவது நிர்குண பிரம்ம நிஷ்ட முடியலேன்னு சொன்னா தர்மானுஷ்டானத்தை ஈஸ்வர்ப்பண புத்தியோட பண்ணணும் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னார் இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல இங்க என்ன சொல்லுகிறார் மே கதா ஸ்ருண்வன் ஸ்ர்தாலுபூத்வா என்னுடைய அவதார விஷயத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தையோட லோகபாவனீ சுபதிராக கதாக என்னுடைய கதைகளை ஷுண்வன் எப்பேற்பட்ட கதைகள்னா அது பரம மங்களத்தை கொடுக்கக்கூடியது சித்தசுத்தி ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது லோகபாவனீ இந்த வாழ்க்கையவே புனிதப்படுத்துவது சமூகத்துக்கு நன்மையை செய்யக்கூடியது பக்தன் எங்கே இருக்கானோ அந்த பகுதியிலேயே எல்லாருக்கும் நன்மைகள் ஏற்படும் ஆக லோகபாவனீஹி சுபத்ராக கதாகா மே கதாக பகவானுடைய அவதார லீலைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு காயன்னு பகவானுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டு அனுஸ்மரன் எப்பொழுதும் அதையே நினைத்து ஜன்ம கர்மச்ச அபிநயன் முகு அபிநயன் அடிக்கடி பகவான் பண்ணின கர்மாக்கள் அதாவது லீலைகள் சிறு வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே ஏகப்பட்ட லீலைகள் இருக்கே பகவானுடைய லீலைகள் துணீகிருத்த திருநாவர்த்தகா சக்கட்டாசுர பஞ்சனகா இப்படி எல்லாம் பல லீலைகள் பகவான் பண்ணியிருக்கார் அதெல்லாம் ஆண்டாலே பாடியிருக்கா திருப்பாவையில் அதெல்லாம் அபிநயன் அபிநயம் பண்ணிண்டு ஆடிக்கொண்டுன்னு அர்த்தம் அபிநயம் பண்ணி பகவானுடைய பிறப்பையும் பகவானுடைய தெய்வீக பிறப்பையும் பகவானுடைய தெய்வீகமான செயல்களையும் அடிக்கடி அபிநயம் பண்ணிக்கொண்டு அப்படின்னு அந்த ஸ்லோகம் அது பூர்த்தியாகாமல் இருக்கு அது அடுத்து மதர்த்தே தர்ம காமார்த்தானு ஆச்சரன் நீ பண்ணுற புண்ணியமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எல்லாம் பகவானை மையமாக வச்சுருக்கணும் மதர்த்தேன்னு சொன்னால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை மையமாக வச்சு மத அபாசிரயா என்னையே சார்ந்திருந்து பகவானையே சார்ந்திருந்து பகவானுக்காக பகவான்கிறது வேற ஆனந்தம் வேறு இல்லை தூய்மையான ஆனந்தத்திற்காக சமூகத்தினுடைய நன்மைக்காக ஆக மத அபாசிரயா என்னையே சார்ந்திருந்து என் பொருட்டு வாழ்க்கையில் எல்லா புருஷார்த்தங்களும் அர்த்த புருஷார்த்தமோ காம புருஷார்த்தமோ எல்லாம் ஈஸ்வர பிராப்திக்காக தர்மபுருஷார்த்தமோ பக்திம் லபத்தே ஸ்ரத்தாலுகூ லபத்தை இதுக்கு முன்னால் சொன்ன ஸ்லோகத்தின்படி பரிபூர்ண ஸ்ரத்தா விஸ்வாசத்தோடு இருக்கிறவன் அதை அடைகிறான் அப்படி பண்ணி பண்ணி அசையாத பக்தியை அடைகிறான் மயி என்னிடத்தில் அசையாத பக்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஹே சனாதனே உத்தவ சனாத்தனே மயி அப்படி அன்மையும் அதாவது காலத்தை கடந்து காலங்களெல்லாம் வியாபித்து இருக்கின்ற என்னிடத்தில் அசையாத பக்தியை அடைகிறான் ஹே உத்தவ உத்தவனு உத்தவரை பார்த்து கூப்பிடுறார் ஓ உத்தவரே நம்பிக்கையே வடிவானவன் என்னுடைய உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய மங்களகரமான கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டு நினைத்து தியானம் செய்து கொண்டு அடிக்கடி அபிநயம் இந்த அப்படிக்கடிங்கிறது எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் அடிக்கடி பாடின்னு இருக்கான் அடிக்கடி தியானம் அடிக்கடி பகவானுடைய பிறப்பையும் கர்மத்தை அபிநயம் பண்ணுறான் வாழ்க்கையவே ஒப்படைச்சுட்டான் அவனுக்கு அசையாத பக்தி ஏற்படுகிறது இந்த மாதிரி காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய அசையாத பக்தி பகவானிடத்தில் உண்டாகிறது சனாத்தனே மயி எப்பொழுதும் நித்தியமான என்னிடத்தில் பரிபூர்ண பக்தி உண்டாகிறது கீதையில் சொல்லியிருக்கார் இல்லையா அனித்யம் அசுகம் லோகம் இவம் பிராப்த பஜஸ்வமாம்னார் ரொம்பதான் அத்தியாயத்தில் நிலையில்லாத இன்பமில்லாத உடலை பெற்ற நீ நிலையான இன்பமான எண்ணெய் வழிபட்டு நன்மை அடைவாய் ஆக அப்படின்னு உபதேசம் பண்ணார் அதே போலதான் இந்த ஸ்லோகங்கள் நான் அமைந்திருக்கிறது இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தங்களை பூர்த்தி பண்ணுறேன் ஸ்ரத்தாலுர்மே கஜா சுபத்ராலோகபாவனீஹி कर्म मुहु मदर्थे எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி